வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியா உன் பையையும் வாயையும் மூடி வைத்திரு ஆம் உன் பையையும் வாயையும் மூடி வைத்திரு என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லன் நன்றி வணக்கம்